குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே நான்கு வகையான வாழ்க்கை முறைகள் தனி சாஸ்திரத்திலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது பிரம்மச்சரியம் கிருஹஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்று நான்காக அதை வகுத்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் இளமையிலே முறையாக கல்வி கற்க வேண்டும் அற வாழ்க்கையை ஆசிரியரிடமிருந்து நன்றாக கற்றுக் கொள்ள வேண்டும் தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் பயனை தரக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அற வாழ்க்கையோடு கூடிய கல்விக்குத்தான் இருக்கிறது பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் அறவாழ்க்கையோடு கல்வியை கற்று வாழ்க்கையின் குறிக்கோள் வகைகளை தெளிவாக தெரிந்து கொண்டு ஒருவன் இல்லறத்திலே நுழைகிறான் பிரம்மச்சரிய ஆசிரம வாழ்க்கையை நிறைவு செய்த பிறகு தகுந்த பெண்ணை முறைப்படி அறநெறிப்படி மனம் செய்து கொண்டு இல்வாழ்க்கையில் நுழைகிறான் ஒருவன் இல்லத்திலிருந்து கடைபிடிக்கப்படும் அறத்திற்குத்தான் இல்லறம் என்று பெயர் தகுந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவளோடு அன்பாக வாழ்ந்து மக்களை அற வாழ்க்கைக்காகவே பெற்றெடுத்து அவர்களுக்கும் முறையான கல்வியை வழங்கி வளர்ப்பதுதான் நம்முடைய பாரத நாட்டின் பண்பாடு பொருளும் புலனின்பமும் அறத்திற்காகவே என்று திரும்ப திரும்ப நம்முடைய சாஸ்திரங்கள் உபதேசித்துக் கொண்டிருக்கின்றன இல்லற வாழ்க்கையில் பஞ்ச மகா யஜங்களை வேண்டும் இதனை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் இறைவனை போற்றி வழிபடுகின்ற தேவயஜம் தாய் தந்தையர்களை போற்றி மதிக்கின்ற பித்ருஜம் சாஸ்திரங்களை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற பிரம்ம நம்மை போன்ற மனிதர்களுக்கு உதவி செய்வது மற்றொரு யஜம் அது மனுஷ யஜம் என்று சொல்லப்படும் பிறகு கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத அனைத்து உயிர்களுக்காகவும் பாதுகாப்பை தருவது இன்றைக்கு இக்காலஜி என்று சொல்லுகிறார்களே அந்த இக்காலஜியை பாதுகாப்பதுதான் இந்த பஞ்ச மகா யஜ்யங்களை நன்கு செய்வதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை சிறந்த தவ வாழ்க்கையாகவே ஆக்கிவிட வேண்டும் வேத பொருளாய் விளங்கும் திருக்குறளும் இல்லற நெறிகளை நன்கு உபதேசித்திருக்கிறது வையத்துள் வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கை இளமையில் கற்று கற்றவற்றை கடைபிடிப்பதன் பொருட்டு இல்லறம் புகுவது மரபு நன்னறியில் செல்லும் மாணவன் தவம் செய்வோர் மெய்யுணர்ந்த துறவி ஆகிய மூவருக்கும் வீட்டில் இருந்தபடி மனைவியுடன் வாழ்பவன் உறுதியாக உதவி கடமைப்பட்டவன் ஆவான் இல்லத்தில் மனைவியுடன் வாழ்பவன் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுக்கும் ஏழ்மை நிலையிலும் அறநறியை கடைபிடிப்பவர்களுக்கும் தப்பால் அடைக்கலம் புகுந்து இறந்தவர்களுக்கும் உதவி கடமைப்பட்டவன் தனது குடும்ப முன்னோர்கள் இயற்கையை ஆளும் இறைவன் தனக்கு முன் அறிமுகம் இல்லாத அறவாழ்க்கை வாழ்பவர்களான விருந்தினர்கள் உறவினர்கள் எனப்படுகின்ற ஐந்து அம்சங்களையும் அறவழியில் போற்றி பாதுகாக்கின்ற செயல்களை செய்வது இல்லறத்தானின் முக்கிய கடமையாகும் பாபத்திற்கு அஞ்சியவனாய் பணம் சம்பாதித்து அறவாழ்வு வாழ்பவர்களுக்கு பகிர்ந்தளித்து உணவு உண்பவன் தனக்கு தேவையானவற்றை வைத்துக் கொண்டு குடும்ப வாழ்க்கையை நடத்தினால் அவனது அடுத்தடுத்த தலைமுறைகள் துன்பமின்றி வாழ்வார்கள் கணவனும் மனைவியும் இணைந்து வாழும் குடும்ப வாழ்க்கை அவர்களுக்குள் அறிவுபூர்வமான அன்புடையதாகவும் விருப்பு வெறுப்பற்ற சீரிய வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றுவதாகவும் இருக்குமானால் அதுவே உயிரோட்டமுள்ள நிறைவான வாழ்க்கையாகும் அறநெறியில் இல்வாழ்க்கையை நடத்தி செல்பவன் வேறு நெறிகளில் சென்று பெறத்தக்கது ஒன்றுமில்லை அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ முயல்பவன் பல திறத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகிறான் தானும் அறத்தைக் கடைப்பிடித்து பிறரையும் அறநெறியில் ஒழுகச் வாழும் இல்வாழ்க்கை தவம் செய்பவரின் வாழ்க்கையை காட்டிலும் சிறந்த மனப்பக்குவத்தை கொடுக்க வல்லதாகும் அறம் என்று சிறப்பித்துச் சொல்லப்படுவது இல்வாழ்க்கையே ஆகும் உலகில் அறநெறிகளை சீரிய முறையில் கடைப்பிடித்து வாழ்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்களுள் ஒருவராகக் கருதி மதிக்கப்படுவான் இம்மண்ணுலக வாழ்விலேயே அறிவுள்ள மக்களால் தெய்வமாக போற்றப்படுவான் இவ்வாறு திருவள்ளுவர் இல்லறத்தை பற்றிய அறிவை நமக்கு வழங்கியுள்ளார் இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் இந்த உண்மையை புரிந்து கொண்டு வாழ்க்கையின் அருமை பெருமைகளை வெளிப்படுத்துவார்களாக ஆண்டவன் இல்லற வாழ்க்கையினருக்கு இனிய இன்பத்தை என்றென்றும் அருள்வான் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி